ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فهو المهتدي ومن يضلل فلن تجد له وليا مبصرا واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمد الرسول الله الذي بلغ الرساله وادى الامانه ونصح للامه وكشف الله به الغمه وجاهد في سبيله حتى اتاه اليقين الله مصلي على محمد عبدك ورسولك النبي الامي وعلى اله واصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين وعلينا معهم برحمتك يا أرحم الراحمين أما بعد في عباد الله اتقوا الله اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال تعالى أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم انما المؤمنون اخوة فاصلحوا بين اخويكم واتقوا الله لعلكم ترحمون وقال تعالى ان هذه امتكم امة واحدة وانا ربكم فاعبدون صدق الله العظيم وقال نبينا وحبيبنا صلى الله عليه وسلم بحسب امرئ من الشر ان يحقر احقره المسلم وقال صلى الله عليه وسلم ظنوا بالمؤمنين خيرا أو كما قال عليه الصلاة والسلام إلا <سؤال> أمفهلهم فهلشيهم فاراتفهم عنيسي پديف الأنجليهم پديف نيدامان مريل فريف عليك كوريا رب العزة الله سبحانه وتعالى صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم إردتو ذر رحمة للعالمين رسولة كريم صلى الله عليه وسلم ورحمة الله அதன் குடும்பத்தார்கள் தோழர்கள் மீன்கள் ஆண்கள் பெண்கள் அனைவரும் அல்லாவின் சலாக்கும் உண்டாவதாக அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாவின் நல்லேரி ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஒன்பதாவது வருடத்தினுடைய கடைசிய குபாவில் நாம் அமர்ந்திருக்கிறோம் நாற்பதாவது வருடத்தை முஹர் மாதத்தை எதிர்பார்த்தவர்களாக அல்லாஹுடைய கட்டளையை ஏற்று ஜிமாவுடைய கடமைக்கு நிறைவேற்றப்படுவதற்காக இந்த இடத்தில் ஒன்று சேர்ந்திருக்க கூடிய என் அன்பு சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் படி முதல் எனக்கும் அப்பா உங்களுக்கும் செய்கின்ற அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாவின் நல்லடி ஒவ்வொரு வாரமும் ஒரு முஸ்லிம் அதிலையும் குறிப்பாக முஸ்லிமான வயது வந்த ஒவ்வொரு ஆணும் நோய் இல்லாத சக்தி உள்ள ஒவ்வொரு ஆணும் ஜும்ஆடைய கடமைக்காக வேண்டி நாம் வாழக்கூடிய பிரதேசத்தில் ஜும்மா மசித் நெருக்கமான ஜும்மா மசிதில் ஒன்று கூடுவது இஸ்லாமத்தில் ஒரு பிரதானமான கடமையாக இருக்கு இந்த பிரதானமான இந்த கடமையை ரசூல் அவர்கள் இந்த பரிபூர்ணமான மார்க்கத்தை அறிமுகப்படுத்திய காலத்திலிருந்து இதுவரைக்கும் முஸ்லிம் சமூகம் அலமது இல்லா இதை கடைபிடித்து இந்த அமல் நடந்து கொண்டிருக்கிறது ஜுமாவுடைய அமல் இந்த ஜுமாவுடைய ஒன்று கூட எதை வலியுறுத்தது ஒவ்வொரு வாரமும் ஒரே பிரதேசத்தில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் வெள்ளிக்கிழமை தினம் நேரத்தில் கடமைக்காக வேண்டி ஒன்று சேர்வோம் அதே இந்த ஜும்மா கடமையை யாருக்கும் தனியாக நிறைவேற்ற முடியாது நான் வீட்டில இன்றைக்கு ஜும்மா செய்ய போறேன் அஞ்சு பேர் சேர்ந்து நாங்க ஜும்மாவை நிறைவேற்ற போறோம் இந்த ஜும்மாவுடைய கடமை மீன்கள் கூடி ஒன்றாக ஜமாத்தாக அதனாலதான் ஜுமா என்ற பெயர் ஜமாத்தாக நிறைவேற்ற வேண்டிய ஒரு கடல் அன்பு கூடிய செப்போதர்களே அல்லாவின் நல்லடியார்களே கஹாக்களுடைய கருத்து வேறுபாடு இருந்தாலும் எல்லோரும் ஒரு ஜமாத் ஒரு கூட்டம் இருக்கும் அந்த ஜமாத்துடைய எண்ணிக்கையுடைய விடயத்தில் கருத்து முரண்பாடு இருக்குது அது பன்னெண்டா நாற்பதா எவ்வளோ என்று ஆனா இது ஒரு கூட்டமாக நிறைவேற்ற வேண்டிய கூட்டாக ஒன்று சேர்ந்து முஸ்லிம்கள் நிறைவேற்ற வேண்டிய ஒரு மிக முக்கியமான கடமை அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நல்லதார்களே இது எங்களுடைய தீனுடைய ஒரு தனித்துவம் எங்களுடைய இந்த பரிபூர்ணமான மார்க்கம் எப்பையும் எங்களை வலுத்தக்கூடிய ஒரு விடயம் தான் நாம் கூட்டாக ஒரு ஜமாத்தாக வாழ வேண்டும் ஒரு சமூகமாக வாழ வேண்டும் அதனால் ஒன்று சேர்ந்து ஒன்று சேர்ந்து இந்த இபாதத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு வாஜிபாக கடமையாக அன்புக்குரிய செப்போவர்களே அல்லாவின் நல்லதியாக நமக்கு கற்றுத்தரக்கூடிய எல்லா துஹாக்களும் ஓதுறோம் சூரசுல் பாத்தியகா ஒரு துவா சூரத்துல் பாசியாவுடைய கடைசி மூணு ஆயத்தலும் அந்த துவாவை தனியாக அதே சூரத்துல் பாத்தியா தான் கூட்டாக தான் நீங்க தனியா தொழும் போதும் அல்லாஹிடத்தில் ஹிதாயத்தை நீங்க வேண்டது உங்களுக்காக வேதி மட்டுமல்லாம் நம் அனைவருக்கும் ஹிதாயத்தை நசைவாங்க கூட்டாக எல்லோருக்கும் ஹிதாய வேண்டும் நாம் கூட்டாக வாழ வேண்டும் சமூகமாக வாழ வேண்டும் ஒரு ஜமாட்டாக வாழ வேண்டும் என்றது இந்த முஸ்லிம் சமூகத்துடைய பிரிக்க முடியாத ஒரு மிக முக்கியமான அம்சம் இது ஒரு தனித்துவம் வேற மதங்கள்ல இல்லாத ஒரு மிக முக்கியமான ஒரு தனித்துவம் இது அல்லாஹ் எங்களுக்கு தந்த ஒரு பலம் அல்லாஹ் எங்களுக்கு தந்த ஒரு ஆயுதம் இது அல்லாஹ் எங்களுக்கு தந்த ஒரு சக்தி இதுக்கு ஏராளமான காரணம் ஏன் ஒன்று கூட வேண்டும் முஸ்லீம்கள் ஏன் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் இந்த வருடம் ரெண்டு மில்லியனுக்கு மேல் முஸ்லீம்கள் முழு உலகத்துல வாழக்கூடிய முஸ்லீம்கள் ஹஜ்ஜு கடமையை நிறைவேற்றி வீடு திரும்பிக் கொண்டிருக்க ஹஜ் கடமையை பாருங்க இது ஒவ்வொரு வாரமும் ஊ ஒன்று சேர்ந்து நிறைவேற்றக்கூடிய ஒரு கடமை கடமை முஸ்லிம்கள் வருடத்துக்கு ஒருமுறை அரபாலிப்பால ஒன்றாக சேர்ந்து செய்ய வேண்டும் இலங்கையில இருக்கிற மக்களுக்கு அரசா வேற தினம் வேற இடம் இல்ல எவ்வளவுதான் நெருக்கடியாக இருந்தாலும் அரசாவுடைய எல்லையை எங்களுக்கு கூட்ட முடியாது அது அவ்வளவு ரசூ அலி சொல்லுவார்கள் எந்த எல்லையை அரபா என்று சொன்னார்களோ அவ்வளவுதான் தொகையை குறைக்கலுமே தவிர லொஜிஸ்டிக் அரேஞ்ச்மெண்ட் செய்யலுமே தவிர அரபாவுடைய அந்த எல்லைய கூட்டுறது முடியாத ஒரு விஷயம் முஸ்தலிபாவும் அவ்வாறுதான் மினாவும் அவ்வாறுதான் மினாக்கு வெளியே அதே இடம் தான் மினாவுடைய விஷயத்துல கான் இருக்குது வினா நெருக்கடியாக இருக்குது வழிகாட்டல் புகாக்களுடைய வழிகாட்டல் கூடாரங்களை இப்படி கேட்குங்க மேல் மேல அடிக்கோங்க ஆனால் விஸ்தரப்படுத்த முடியாது அதே அளவுதான் அன்பு கூறிய சகோதரர்களே அல்லாவின் நல்லதாகலே ஒவ்வொரு வாரமும் ஊர்வாசிகள் நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு அமல நிறைவு ஒவ்வொரு வருடமும் இருக்கக்கூடிய முஸ்லீம் சமூகம் எங்களுடைய அழகாக தெளிவுபடுத்தினார்கள் ஒரு முஸ்லீம் எங்க வாழ்ந்தாலும் எங்க இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு உதாரணம் காட்டினார் ஒரு மனிதனுடைய உடலுக்கு உதாரணம் காட்டின அந்த உணர்வை புதுப்பிக்கக்கூடிய அந்த உணர்வு ஒவ்வொரு வாரமும் புதுப்பிக்கக்கூடிய ஒரு அமல் தான் இந்த ஹுபாவுடைய புதுப்பிக்கக்கூடிய ஒரு அமை அன்பு கூடிய சகோதர்களே அல்லாவின் நல்லதே இந்த தீன் எங்களை எப்பையும் வலுறுத்தது கூட்டாக வாழும் குடும்பமாக வாழும் சமூகமாக வாழும் கம்யூனிட்டியாக வாழும் ஆனா ஒரு கம்யூனிட்டியாக ஒரு சமூகமாக ஒரு நேஷன் ஆக வாழ்றது அதே போல முஸ்லிம் முஸ்லிம் என்ற பெயர் நானும் நீங்களும் போட்டுக் கொண்ட பேர் அல்ல அல்லா எங்களுக்கு தந்த பேர் இந்த நார்க்கம் இப்ராஹிம் அலி தகப்பன் இப்ராஹிம் அலிபார்க்கு அல்லா சுல் இப்ராஹிம் அலி பத்தி அல்லாவுடைய கருத்து அல்லாஹ் போடு இப்ராஹிம் அலிஹிவா இப்ராஹிம் அலிம் ஒரு தனிநபர் அல்ல இப்ராஹிம் அலிம் ஒரு உம்மத் ஒரு நேஷன் ஒரு சமூகம் ஆனா ஒரு தனியா ஒரு மனிதனா உம்மத் என்ற இப்ராஹிம் அலிம்தான் அந்த உம்மத் என்ற கன்செப்ட் உம்மத் என்ற அந்த சிந்தனை உம்மத் என்ற அந்த கூட்டு சமூகமாக வாழ்றதுக்குரிய ஆரம்ப வித்தை ஆரம்ப பவுண்டேஷன் அந்த மரத்துடைய ஆரம்ப சீட அந்த வித்த ஆரம்பமாக வித்தி அந்த மரத்தை வளர்த்தவங்க இப்ராஹிம் பணி இடையில ரெண்டா பிரிஞ்சு யூதர்கள் என்ற ஒரு கூட்டமும் கிறிஸ்தவர்கள் என்று கூட்டம் அல்லா சொல்ல இல்ல நான் யூத மதம் ஒரு மாதத்தை அறிமுகப்படுத்தல கிறிஸ்த மதம் என்ற ஒரு மதத்தை நான் அறிமுகப்படுத்தல அல்லா இந்த உலகத்துக்கு மனித சமூகத்துக்கு அறிமுகப்படுத்தின ஒரே ஒரு தீன் தீன் இஸ்லாம் யூதர்களும் கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில முரண்பாடு வரும் போது இப்ராஹிம் அலி சலாத்துடைய விடயத்துல அல்லா கரான் இப்ராஹிம் கான ஹனீபம் முஸ்லிம் இப்ராஹிம் ஒரு யூதரும் அல்ல இப்ராஹிம் அலிசலாம் ஒரு முஸ்லீம் அவங்க தன்னை பிரிச்சு கொண்டாங்க அவங்க ஒரு பேரை கூட்டிக் கொண்டாங்க இனவாதம் யூதம் என்றது இனம் யகுதி இஸ்ரால் என்றது ஒரு இனம் இசா அலி சலாத்துக்கு இன்னொரு பிள்ளைகள் பனி இஸ்ரா ஒரு இனம் இனத்துக்கு மதத்தை மாத்திக் கொண்டாங்க கிறிஸ்தவர்கள் அவங்களுக்கென்ன ஒரு புனை பேர் அன்சாரு நாங்க அல்லாவுக்கும் ரசூல் ஈசா அலை நேசிக்க கூடியவங்க உதவி செய்யக்கூடியவங்க என்ற நசாரா என்ற பெயரை அவங்க போட்டுக் கொண்டா எங்கெல்லாம் தான் நாங்க இந்த கூட்டம் இது அல்லாத விரும்புற எங்களுடைய தனிப்பட்ட முறையில சில வழிமுறைகள் எங்களுக்குன்னு ஒரு தனி குடும்பம் இருக்குது எங்களுக்குன்னு ஒரு இனம் இருக்குது எங்களுக்கு அது இருக்கலாம் ஆனா முஸ்லீம் சமூகம் என்று வரும் போது ஏண்ட லினேஜ் ஏந்த பாடசாலை ஆகியோமன் என்ற சிந்தனை எப்ப இந்த சமூகத்தில வருமோ அம்மா அத விரும்புவாங்க நாங்க எல்லாரும் முஸ்லீம் அது எங்க தனித்துவ ஐடென்டி தனித்துவ எங்க ஒன்றும் நிறம் எப்படி இருக்கட்டும் மொழி எப்படி இருக்கட்டும் எங்கட கிளாஸ் எனக்கு இருக்கக்கூடிய செல்வம் எங்க படிப்பறிவு நான் செய்யக்கூடிய தொழில் அது எப்படி இருந்தாலும் அது ஒன்றுமே இன்னொரு முஸ்லிமை விட நான் திறந்தோம் அல்ல நானும் அந்த முஸ்லீமும் முஸ்லிம் சமம் அல்ல இந்த சிந்தனை இந்த ஒரு கல்சர் சுபால வந்து அப்படிதான் இருப்போம் ஒன்றா தான் இருப்போம் யாருக்கும் வித்தியாசமான கிளாஸ் வித்தியாசமான இனம் அப்படி ஒன்று முன்னுரிமை இல்ல யாரு முந்தி வாரோ அவருக்கு முன்சம் பிந்தி வந்து நான் பெரியாள் என்று முன்னு கீக்குற ஒருத்தர பின்னுக்கு தள்ளி அவருக்கு முன்னு போறேலாம் ஒரு அடிமை முந்தி வந்தாலும் அடிமைக்குதான் முன்னிடம் உடைய காலத்துல அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நல்லே ரபி அல்லா காலத்துல மூத்த சஹாபாக்க ஆரம்பமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்துக்காக வேண்டி ஆரம்பமாக தியாகம் செய்தவர் முன்னுக்கு வந்திருக்கிறாங்க இந்தி இஸ்லாத்துக்கு வந்தவங்க தியாகம் செஞ்சும் போது உமர் ரவி அல்ல என்ன செய்வாங்க கொஞ்சம் பிணிவு போயிட்டு அவங்களுக்கு முன் வர அவங்களுக்கு என்ன இஸ்லாத்துல முந்தினாக்கள் பதில் கொண்டவங்க இஸ்லா அடிப்படைய முந்தினமாக இந்த தீவிக்கு தியாகம் செஞ்சவங்க போல இவங்க எல்லாம் குறைசிகள் முன்னால் இருந்த தலைவர்கள் சமூகத்தில பெரியாக்க அப்படி வந்து சேர்ந்தா கடைசியில பார்த்தா மசித நபையில் வெளியே முன்னுக்கு வந்தவங்க ஆசிரமம் பாருங்களே உமர் என்ன செய்யறார் உமர் செய்யறத பாருங்களேன் எங்களை கேலப்படுத்துறாங்க மத்த சஹாபிஸ்வரர் உமர் ஒன்றும் செய்யல நாங்களே எங்களுக்கு செஞ்சு கொண்ட இந்த முதலாவது முன்வைக்கப்பட்டது நாங்க ஏற்றுக்கொள்ள நாங்க டிலே ஆகிட்டோம் அதனால நாங்க பின்சப்ல தான் இருக்கோம் பின்சப்ல தான் இருக்கோம் தீன அடிப்படையாக வைத்து தீனுக்கு மார்க்கத்துக்கு சமூகத்துக்கு அர்ப்பணிக்கக்கூடிய இல்ம அடிப்படையாக வைத்து சில மக்களை நாங்கள் முற்படுத்துவோம் இதை தவிர வேற எந்த அடிப்படையாக வைத்து இந்த தீன்ல யாரை முற்படுத்துற அன்புக்குரிய சப்போசர்களே அல்லாவின் நல்லதே விளங்க வேண்டிய ஒரு பிரதான ஒரு கம்யூனிட்டியாக இருந்த ஒரு செடஞ்சல் ஒரு கம்யூனிட்டியை எப்படி நீங்க வளர்க்கிறது கடைசியாக அந்த கம்யூனிட்டி அந்த உம் என்ற அப்படியே அன்புக்குரிய சகோதரர்களே சமூகமாக வாழும் போது இந்த சவால் இருக்குது ஆரம்பமாக முஸ்லிம் சமூகத்த வலி கிடக்கிறதுக்கு ஆரம்ப முயற்சியில் பிரதானமான கொலுகையோ நோம்போ ஜகாசோ ஈமான் உள்ள முதலாவது இல்லாம போக யாரும் இல்லைன்னா கண்டுபிடிப்போம் அடிப்படி போல சுத்தான விஷயத்துல கருத்து முரண்பாடுக்கே அடிப்படி முதலாவது சமூகத்தில் இல்லாம போறது முதலாவது விஷயம் வெக்கம் வெக்கம் ஒழுக்கம் பண்பாடு சமூகத்தில் நெருங்கும் போது உள்ள அடையாளங்கள் ஒரு பிரதானமான வெக்கம் இல்லாத ஒரு சமூகம் விடுவா பண்பாடு இல்லாத ஒரு சமூகம் ஒழுக்கம் இல்லாத சமூகம் அதெல்லாம் எங்களை பாதம் அப்படியான ஒரு நிலம் அப்படியான ஒரு காலம் வெக்கம் என்றது அது இல்லாம போயிட்டு போட்டு இரண்டாவது அன்புக்குரியக்கூடிய பிரதான முயற்சி தான் எங்களுடைய ஐக்கியத்தை ஒத்துமைய பலம் இது எங்களுடைய பலம் அதுக்குறம் அதுக்கு ஒரு சாப்பாடு வலுத்து போது நாலு பேருக்கு சாப்பிடலாம் அன்புக்குரிய சப்போதிலே உண்டாக வாழும் போது நாங்க கடைபிடிக்க வேண்டிய சொல்ல ஒழுக்கங்கள் வலிகாசல்களை சுப் தர தெரிவாக ஒன்பது வழிகாட்டல் தான் இன்றைக்கு வீட்டுக்கு திரும்பி போனா நீங்க எல்லோரும் ஜுமாவுக்கு வரும் போது ஒரு நீய தொடங்க நாங்க சும்மா வாரம் கடமைக்காக வேண்டி வாரம் அதிகமான பேர் வந்து உட்கார்ந்துட்டு போறோம் இந்தமானிய உணர்வுல இஸ்லாமிய உணர்வுல சகோதரத்துவ உணர்வுல ஒன்றும் கூட்டில்லை சும்மா போறோம் மந்தமாயே போறோம் திரும்பி போக்களை சகோதரத்துவம் நாங்க எல்லாரும் முஸ்லீம்கள் சகோதரத்துவத்துடைய உணர்வு கூட ஈமான் கூடணும் ஏதாவது ஒரு பாடத்தை படிச்சுட்டு போகணும் இன்னைக்கு போயிட்டு நீங்க வேண்டிய மெசேஜ் தான் இந்த ஒன்பது விஷயங்களை நீங்க கடைபிடிச்சிங்கன்னா இந்த சமூகம் இந்த எங்களை பிரிக்க முடியாது அது குடும்பமாக வாழும் போதும் இந்த ஒன்பது வழிகாட்டு முக்கியம் ஒரு சூரா அல்லா சுக அந்த சூறால ஆரம்ப கட்டம் ஒரு முஸ்லீம் ஒரு மீன் அல்லாஹோட அல்லாஹுடைய உறவு எப்படி இருக்கும் ரிலேஷன் அல்லாஹ் அண்ட் அல்லாஹ் எப்படி இருக்கு அல்லாஹுடைய அத சொல்லி அல்ல நல்ல அறிவுள்ளவன் முன்னால இருக்கும் போது நடந்து கொள்ள வேண்டிய ஒழுக்கம் என்ன இப்ப ரசூ அலிஸ் பிசிக்கலி எங்களுக்கு முன்னால இல்ல நாங்க அங்கனைக்கு செய்ய வேண்டிய என்னன்றா அல்லாஹைய சத்தம் தான் எங்க சத்தத்தை விட கூட இருக்கும் வாசிக்கப்படுதெண்டா அதை பாட நடக்குதா அந்த சத்தம் தான் கூடி ஐக்குமே தவிர எங்க சத்தம் இல்ல அதுக்கு அல்லாஹுடைய சத்தத்தை சத்தம் உயரக்கூடாது பகுதி அல்லா எதை சொல்றான் மீன்கள் எங்கட உறவு எப்படி இருக்கும் எங்கட ரிலேஷன் அல்லாஹ் சொல்றான் கடைசி பகுதியில குரான் சூறா முடிய முன்னாலு நீங்கோட மனிதர்களோட மனித சமூகத்தோட அடிக்கடி நீங்க புதுபாக்கள்ல அடிக்கடி கேட்கக்கூடிய இந்த ஆய் சூரத்து குஜராத்லதான் சொல்றேன் நீங்க மத்த இன மக்களோட இப்ப நாங்க வாழக்கூடிய இந்த காலத்துல என்ன நடந்தீங்க சில சில காலங்கள்ல நாங்க சில விஷயங்களை தூக்கி பிடிப்போம் கூடுதலா எல்லாமே பேலன்ஸா இப்ப எல்லாரும் அந்நிய மக்களோட நல்ல வாழணும்னு விரும்புறோம் அடிச்சாலும் மன்னிக்க தயார் அவனுக்கு தின்ன கொடுக்க தயார் அவனோட நல்ல வாழணும் வைக்கணும் ஆனா நாங்க மறந்துடக் கூடாது எங்கட முஸ்லீம் சகோதரர்களோட அவங்களை விட அதிகமாக நல்ல வாழணும் அவங்களுக்கு ஒரு சகன் கொடுக்கறீங்கண்டா எங்கட முஸ்லீம் உம்மாவுக்கு நீங்க பத்து சாண் கொடுக்கணு அவரை நீங்க ஒரு தடவை மன்னிக்கிறீங்கண்டா அந்த ஒன்பது விடயங்களை நான் சுருக்கமாக குஜராத்துல அல்லாஹ் கற்றுத்தாரன் கூட்டாக குடும்பமாக சமூகமாக ஒரு கம்யூனிட்டியாக ஒன்றாக வாழும் போது நாங்க கடைபிடிக்க வேண்டிய விடையம் விடயங்களின் ஊடாக முதலாவது வழிகாட்டல் முதலாவது ரெண்டு பேர் நல்ல இருப்பாங்க மூணாவது ஒரு ஆள் அல்லது யாரு சார் ஒருத்தர் என்ன சரி பண்ணி என்ன சார் இன்பர்மேஷன் செய்தியை கொடுத்து உங்களை பிரிச்சுக்கோங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு செய்தி வந்தா அதை நல்லா தெளிவுபடுத்திக்கோங்க உறுதிப்படுத்திக்கோங்க இது உண்மையா எங்கட சமூகம் இந்த விஷயத்துல மிச்சம் பொதுப்போக்காக இருக்கும் விஷயத்தை அனுப்பி வைக்கிறது உறவு கணவன் மனைவிக்கு மத்திய யாராவது ஒன்று வந்து சொன்னா எப்படி இருக்கும் என்னமா இருக்கும் எவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சு தெளிவுபடுத்து அத நாங்க எல்லோரும் வழி எங்க அந்த விடயத்தில் வலியுறுத்தினதை போல வேற எந்த ஒரு மார்க்கம் வேற எந்த ஒரு சமூகம் வேற எந்த ஒரு கலாச்சாரம் வலியுறுத்தி அதுக்கு ஒரு கலை அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் அதுக்கு என்ன சயன்ஸ் ஒரு அறிவிப்பாளர் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் இவர் உண்மையாளரா இவர் எட்டி வைக்கிறது உண்மையா இல்லையா என்ற வெரிஃபை பண்ணக்கூடிய ஒரு சயின்ஸ் வேற எந்த ஒரு சமூகத்திலும் இல்லை கிறிஸ்த மதத்தில் பைபிளுக்கு ஈசா அலி சலாந்து இதுவரைக்கும் ஒரு செய அறிவிப்பாளர் வரிசையை நிரூபிக்க சொன்னா நிரூபிக்க முடியாது அவங்களுக்கு யூதர்களுக்கு சொன்னா அவங்களுக்கு நிரூபிக்க முடியாது ஆனா எங்களுக்கு சொலாம் அல்லாஹ் வரைக்கும் சனத நிரூபிக்கலாம் இன்னும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க ஹரீச புகாரில வரக்கூடிய ஒரு ஹதீஸ் அல்லது அறிவிப்பாளருடைய ஒவ்வொரு அறிவிப்பாளரும் வெரிஃபை பண்ணப்பட்ட இவர் யாரு இவருடைய வாப்பா யாரு இவருடைய ஆசிரியர்கள் யாரு இவருடைய மாணவர்கள் யாரு இவர் சமூக வாழ்க்கையில் எப்படி இருந்தாரு உண்மையை பேசக்கூடியவரா இது ஒவ்வொன்றும் வெரிஃபை எந்த அளவுக்கு அறிவிப்பாளர்களுடைய பேர்கள் அறிவிப்பாளர்களுடைய பயோகிராபி கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் அறிவிப்பாளர்களுடைய பயோகிரபி எங்களுடைய இந்த சயன்ஸ் இந்த வெரிபிகேஷன் அந்த பாதுகாக்கப்பட்டிருக்கு அப்ப எந்த அளவு ஒரு செய்தியை உண்மைப்படுத்துறதுக்கு இஸ்லாம் பலுசுன்னு பாக்க அது மட்டுமல்ல இந்த ஹதீஸ் உடைய மார்க்க விஷயத்துல எத்தி வைக்கக்கூடிய செய்தி பிளையாக இருந்தா எந்த அளவுக்கு தண்டனை தண்டனை தெளிவுபடுத்தும் எந்த ஒரு செய்தி ரெண்டாவது வழிகாட்டு ரெண்டு பேருக்கு மத்தியில பிரச்சனை எப்படியும் வரும் சண்டுபிடிப்பான் மீன்கள் ரெண்டு கூட்டமா பிரிஞ்சு கண்டுபிடிப்பான் انصور انصور وَإِن مِنَ الْمُؤْمِنِينَ فَأَصْلِحُوا மத்தியில சு உ பிரச்சனையை தீர்த்துவேங்க நீதமாக வாசி தூ இது மூணாவது கட்டளை சுலூ செய்யணும் என்று அவங்க அல்லாஹ் விரும்புறாங்க இது மூணாவது வழிகா சுலு செய்யுங்க பிரிக்கவாங்க குடும்பத்துக்கு மத்தியில பிரச்சனையா சகோதரருக்கு மத்தியில பிரச்சனையா அத நீங்க ஒரு முஸ்லிம் ஆக மாறிங்க அத செய்ய உறுதிப்படுத்துங்க தெளிவுபடுத்து மக்களுக்கு மத்தியில பிரச்சனையை தீர்த்து வைங்க இரண்டாவது நினைக்காதீங்க உங்களை விட அவர் கீழே கேலி பகடி கேட்காது லோ கிளாஸ் ஒரு கூட்டம் ஒரு ஜமா வந்து இருக்குது நீங்க செய்யக்கூடிய எல்லா பாவத்துக்கும் போதும் ஒரு முஸ்லீம ஒரு மனிதன நீங்க தாழ்வாக கருதுறது அது எல்லாம் பாவத்துக்கும் சவுமே கொஞ்சம் எவ்வளவு தொழுதும் வேலை எவ்வளவு தர்மம் குடுத்தும் வேலை எவ்வளவு நோவு பிடிச்சும் வேலை இல்ல நீங்க உங்களை உங்களுக்கு இப்ப வாரத்துக்கு பெருமை தற்பெருமைன்றது தன்னை பத்தி உங்களுக்கு நல்ல அபிப்பிராயம் நான் நல்ல நான் அழகா இருக்கிறேன் அது தவறல்ல நான் டேலண்டட் அது நாங்க விளங்கி ஒவ்வொருத்தரும் தன்னுடைய பலன பலத்தை விளங்கி அப்பதான் அவர் மோட்டிவேட் ஆகி நல்ல வேலை செய்வார் ஆனா நான் நல்லவன் மற்றவன் மோசம் என்றுதான் நீ கூட நான் சலன்சன் நான் அழகா இருக்கிறேன் நான் நான் என்ன எனக்கு ஆற்றல் இருக்குது அதே போல அவருக்கும் இருக்கு அவர் அன்பு ஒவ்வொருத்தருக்கும் அம்மா வித்தியாசமான ஆற்றல் வித்தியாசமான அதே போலான் இன்னொத்த என்ன செய்யாதீங்க கேவலப்படுத்துறது இருக்க எடுக்கிறது அவங்க விருப்பம் இல்லாத பெயர்களை சொல்லி அழைக்க நாங்க ஒவ்வொருத்தரும் பட்டப்பேர்களை சிலது இருக்குது அது செல்ல பேரு அது கூப்பிட்டா விரும்பும் கூட தன்னுடைய அன்பு மனைவி அந்த செல்ல பேர்களை கொண்டு கூப்பிடுவோம் மகனே மாணிக்கமே யாரும் விரும்பும் நல்ல விரும்புவோம் அதே நேரத்தில் ஒருத்தர் விரும்பாத பெயர்கள் விரும்பாத பெயர்கள் எங்க சிங்கள சகோதரத்துக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் என்னடா அடிக்கடி போனா மகன் சரியான கருப்பு நிறம் நிறம் அவர் ஒரு நிறைய அவர்கிட்ட ஒரு சுதுவும் இல்ல கருத்தும் இல்ல ஆனா கூப்பிடுற சுதுபபா மேனிக்கு எவ்வளவு அழகா கூப்பிடுவாங்க தெரியுமா அன்புக்குரிய சகோதரர்களே அன்பா பேசுவாங்க பாடசாலையில அந்த அன்னி ஆசிரியர்கள் அன்பா அழைப்பாங்க இது குரான் எங்களுக்கு தரக்கூடிய ஒரு வழிகாட்டல் ஆனா அதுக்கு மாத்திரமா என்னை மன்னிச்சு போங்க ஏட சமூகத்துல நான் எங்கட சமூகத்துல கேட்டிக்கிறோம் பாடசாலையில எங்க ஆசிரியருக்கு பிள்ளைக்கு பேச தெரியா அன்பா பேச தெரியா இறக்கமா பேச தெரியா அடே வாடா போடி இதுதான் எங்க லாங்குவேஜ் சரியான வல்க பெற்றாருக்கு பிள்ளையோட பேச தெரியாது பண்ண தெரியா அழைக்கலாம் அன்பு பாசம் சொல்லுது இது எங்க ஒத்துமைய வழக்கம் நாங்க சமூகத்துல அப்படி இல்லை அப்படிதான் கூப்பிடுவோம் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொருத்தருக்கு நாங்க அவங்க விரும்ப அப்படி நாங்க செஞ்சு கொண்டு மன்னிச்சு வழிகாட்ட கேவலப்படுத்த இழுவா பாக்காங்க விடயத்தில மத்தவர்களுடைய விடயத்தில தவறான எண்ணத்தை தவிர்த்துக்கும் சேத்தான் எப்பயும் போடு அப்படி சொல்லுது உங்களோட விடயத்துல நல்லெண்ணம் போறாரு பாதையில நல்லெண்ணம் அது மோசமான இடமாக இருக்கும் ஆனா நீங்க கண்ணால அன்புக்குரிய சப்போஸ் இந்த இஸ்லாசில நிர்வாகிகள் வந்தா பள்ளிகள் வந்தோட ஊரமாத்த பாக்குற ஊரமாத்த பாக்குறதுக்கு இப்ப என்ன கொழும்புகள்லாம் அதிகமா அப்படி நடக்கிற இல்ல புதிய நிர்வாகி வந்தா இப்ப சட்டம் போடுற ஜிணா செஞ்சா ஹத் அடிக்கிற குடிச்சா ஹத்தடிக்கிற அவர்டந்தோட்டீஸ் போர்ட்ல சட்டமே போட்டு வச்சு நாலேஜ் பிரித்தானியர்கள் அதே போல ஹொலந்தர்கள் இவங்க ஆக்கிரமிக்கு முன்னால இருந்த கடைசி ஹிலாபர்மானியூறு வருடங்கள் எத்தனை வருஷம் 500 Δiels, 5 செஞ்சு அந்த ஐநூறு வருஷத்துல கோட்சிக்கப்பட்டு கல்லடிச்சு கொண்டவங்க ஐநூறு வருஷத்துல அந்த முஸ்லீம் சமூகத்துல ரெண்டு பேருக்குதான் கல்லடிச்சு கொண்டு இஸ்லாசுல ஒத்தரை நிரூபிச்சு அந்த கல் அடிச்சு கொள்றதுக்குரிய நிபந்தனை இருக்குது It is almost impossible. Almost impossible. And the sattattva vetschee ki vandha, ellareng kalladhi chui koltratthu galle, ellareng kaiye vetschipotratthu galle, ellar illa, that sattattva vetschee ki thui appadahan achcham, fireball. And the day shall, is the nipu kathiram minadhan, ipadikamana pere nang akitthoam, vipachari akitthoam, kallan akitthoam, ellam sandhek, ellam summa petschitthaan, undum ee proof ille, அவர் சொல்லி இவர் சொல்லு பத்து பேர் சொல்லி அது சொல்லுது இருக்குது சமூகத்துலா அலி செல்வம் யாரு சரி வந்து அவரே கன்பின் நான் இதை செஞ்சுட்டேன் எனக்கு இந்த தண்டனையை தாங்க என்று சொன்னாதான் லேசிய நிரூபிக்கிறேன் தண்டனை அமுல் நடத்துறது அப்படிதான் சன் அல்லா அலி செலவுடைய காதத்துல ஹத் நிறைவேற்றப்பட்டேன் அப்படி இல்லாம போலீஸ் கார்ல போட்டு பிடிச்சிட்டு வந்து ஹத்து நிறைவேற்றப்படலை கோட்சி பேசி ஹத்து நிறைவேற்றப்படல ஒரு மகன் அண்மையில் ஒரு யூத்ரா போல பலர் ஒவ்வொன்ற சொன்ன வாழ்க்கையில இம்பேக்ட் ஆன நீங்க இந்த நிலைக்கு இருக்கக்கூடிய உங்களோட உள்ளத்தில் இப்படியான நல்ல குடியுண்ட ஆசை யார் ஒவ்வொருத்தருக்கும் சொல்லுவோம் சில டீச்சர்ஸ் மாற சொன்னாங்க சில நண்பர சொன்னாங்க ஒரு ஒரு ஒரு மகன் ஒரு வாலிப்பா என் வாப்பா தான் வாப்பா என்ன வாப்பாட என்ன விசேஷம் நண்பர்களோட சிகரெட் குடிக்கிறது ஆனா அவர் என்னைய திருத்திர முற இருக்குதே சிகரெட் கொண்ட கூட்டுக்கு வந்து என் உம்மக்கு முன்னாலேயோ என் தலைக்கு முன்னாலேயோ தம்பிக்கு முன்னாலே என்னைய கேவலப்படுத்தி சிகரெட் குடிக்கிறான்னு அடிச்சனே திருத்தல் அவர் கண்டும் பே வேற வழியில வந்து வேற முறையில எனக்கு அன்பாக பாசமாக அழுந்து எனக்கு பேசுவார் தனியாக பேசினார் உங்களுக்கு கூட தெரியாது விஷயங்கள் பாப்பா கண்ணால கண்டு அவர் என்னோட அன்பா பேசி தம்பிக்கு தெரியா தாத்தாக்கு தெரியா யாருக்குமே தெரியா என் அணுகிற முறை அப்ரோச் மிக முக்கியம் எங்க சமூகத்துக்கு அப்ரோச் தெரியாது மேல கீழே அவருக்கும் ஒரு சுய கௌரவம் இருக்குது தம்பிக்கு முன்னாள் துருவி துருவி ஆராய் ஒரு மனுஷனுக்கு பின்னால சிசிடிவி கேமரா போட்டோம் என்ன செய்யறான் தவறு செய்யறான் இல்ல அன்பு கூடிய இந்த ஒன்பது வழிகாட்டுகள் சூரத்துல குஜராத் தருது இந்த வழிகாட்டுகளை நீங்க வாழ்க்கையில தனிப்பட்ட வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில சமூக வாழ்க்கையில நாங்க கடைபிடிச்சோம் என்ற ஒரு ஒத்துமையான ஒரு ஐக்கியமான அல்லா விரும்பக்கூடிய பையனும் ஏதாவது செய்தி வந்தா தெளிவுபடுத்திக்கோங்க ரெண்டு பேருக்கு மத்திய பிரச்சனை வந்தா அதை தீர்த்து வைங்க நீதமாக நடந்துக்கோங்க நீதமாக நடந்துக்கோங்க இன்னொருத்தரை கேவலப்படுத்தாதீங்க விடயம் அே சூரத்துல கடைசில நீங்க நினைச்சுக்கோங்க நீங்க ஒரு முஸ்லீமாக நல்லவனாக வாழ்றதுல அல்லாவுக்கு எந்த ஒரு நலவும் இல்ல அல்லா இஸ்லாம் உங்களோட பண்பாடாளர் உங்களுக்கு தான் நலவு என்று அல்லா சுல்ஹான சொல்றான் அல்லா சுல்ஹான நம் அனைவருக்கும் இந்த வரக்கூடிய இந்த புதிய வருடம் இஜிரி ஆயிரத்தி நானூத்தி நாற்பதாவது வருடம் அதை அதை வரவேற்று அந்த வருடங்களில் நல்லாக நேர்மையாக சமூகமாக ஒற்றுமையாக இந்த ஒழுக்கங்களை பேணி வாழக்கூடிய பாக்கி நம் அனைவருக்கும் நஷ்ரி பாக்வானாக அல்லாஹருடைய பாவங்களை தாய் தொந்தர்களுடைய பாவகளை மன்னிப்பாயாக உத்தார் உணவர்களுடைய பாவகளை மன்னிப்பாயாக ஸ்ரீமான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவகளை மன்னிப்பாயாக